வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினேழில் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சில் நெப்போலியன் பனபாட் பிரிட்டானியர்களிடம் சரணடைந்தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு பிரெஞ்சு பயணிகள் கப்பல் செனகளுக்கு அருகில் மூழ்கியதில் நூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது பஞ்ச் இதழ் லண்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வில்லிஸ் கேரியர் என்பவர் நியூயார்க் நகரில் முதன் முதலில் ஏர் கண்டிஷன் எனப்படும் குளிர்சாதன வசதியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தேச வளமைச் சட்டத்தின் திருமண விதிகளுக்கு மாற்றாக யாழ்ப்பாண திருமண சிறப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டைட்டானிக் கப்பலிலிருந்து எழுநூற்றி பேரை காப்பாற்றிய கர்பாட்டியா என்ற கப்பல் அயர்லாந்துக்கு அருகில் மூழ்கியதில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது கலிபோர்னியாவில் ஆயுதங்கள் ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்கள் வெடித்ததில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் அமெரிக்காவின் ஹாரி எஸ் ட்ரூமன் பிரிட்டனின் வென்ஸ்டர் சர்ச்சில் சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் உலகப் போர் தொடர்பான தமது கடைசி உச்சி ஜெர்மனியின் போர்ட்ஸ்டாங் நகரில் ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அரசர் முகமது ஷாகிர்ஷா கண் அறுவை சிகிச்சைக்காக இத்தாலி சென்றிருந்தபோது பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அவரது உறவினர் முகமது தாவூத் கான் மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கனடாவின் மான்ட்ரியல் நகரில் கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பமாகின நியூசிலாந்து அணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தி ஆப்பிரிக்க நாடுகள் இப்போட்டிகளை புறக்கணித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு தீமோர் இந்தோனேசியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மிசோரியில் கன்சஸ் நகரில் நடைபாலம் ஒன்று இடிந்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பப்புவான் யோகினியில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக 10 கிராமங்கள் அழிந்தன மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி பேர் வரையில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றை நிரந்தரமாக அமைப்பதற்கான உடன்பாடு ரோம் நகரில் எட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆம்ஸ்டாமிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் உக்ரைனின் தோனஸ்கி ஏவுகணை தாக்குதல் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணம் அனைத்து இருநூற்றி பயணிகளும் கொல்லப்பட்டனர் இனி விண் நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நாசாவின் சர்வையர் நான்கு ஆளில்லா விண்கலம் சந்திரனில் சைனஸ் மெட் என்ற இடத்தில் மோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் அப்போல்லோ விண்கலமும் சோவியத்தின் சோயஸ் விண்கலமும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்தன இரண்டு நாடுகளின் விண்கலங்கள் ஒன்றாக இணைந்தது இதுவே முதல் முறையாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் சவினோ ரஷ்ய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதி ராஜா தமிழகத் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலோ மேற்கள் ஜெர்மனியின் எட்டாவது குடியரசுத் தலைவர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் ஸ்காட்டிஷ் மெய்யியலாளர் மற்றும் பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி நாயர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெரோம் ஏமி, யாழ்ப்பாண ரோமன் கத்தாலிக்க ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இரா கிருஷ்ணன் இந்திய திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிர்னால் கோரே இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுபா ஜெய் மலேசிய தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் ஸ்லோவாக்கியா நாட்டின் விடுதலை மற்றும் சர்வதேச நீதிக்கான உலக நாள் ஐநா சபையினால் கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை